அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மனிதர்கள் காலில் செருப்பு அணியாதவர்களாக ஆடை இல்லாதவர்களாக கத்னா செய்யப்படாதவர்களாக மஹர் மைதானத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்று நபி சல்லு அணிஹி வல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது நான் இறை தூதர் அவர்களே நிர்வாணமாகவா ஆண்கள் பெண்கள் அனைவரும் அவர்களில் சிலர் சிலரை பார்ப்பார்களே என்று நான் கேட்டேன் அதற்கு நபி அவர்கள் ஆயிஷாவே அன்றைய நாளின் விஷயம் அவர்களை இது மாதிரி செய்ய நாடுகின்ற ஒன்றை விட மிக கடுமையானது என்று கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் அன்றைய நாளின் விஷயம் அவர்களில் ஒருவர் மற்றொருவரை பார்ப்பதை விட மிகவும் கடினமானதாகும் என்று உள்ளது குஹாரி ஆறு ஐந்து இரண்டு ஏழு முஸ்லிம் இரண்டு